திருமுகம் 32 இரண்டு காலவிகற்பம் 22 7 ஏழு ஆயிரத்து எண்ணூற்று சிவமயம் அன்பு அருள் அறிவு முதலியவற்றால் சிறந்த தங்கட்கு சிவகடாட்சத்தால் தீர்காயுளும் திடதேகமும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாகுக என்று பிரார்த்திக்கின்றேன் தங்கள் தேக விஷயத்தில் அதிகமாக சாக்கிரதையாக சிவத்தியானத்தை விடாமல் வரவுக்கு தக்கபடி நடக்க வேண்டுமென்றும் மிகவும் கோருகிறேன் முன்னர் நான் பெரிய புராணிகர் விஷயத்தில் எழுதின கடிதத்திற்கு பதில் தாங்கள் எழுதின கடிதம் வந்து சேர்ந்தது ஆயினும் என் மனம் இக்கால விகற்பத்தால் விகற்பித்து கொண்டிருப்பதால் உடனே பதில் தெரிவிப்பதற்கு தடையாயிற்று அது குறித்து வேறு நினைக்க நான் இன்னும் இரண்டு மாதத்திற்குள் அவசியம் அவ்விடம் வந்து சுமார் இருபது தினத்திற்குள் பிரயாணப்பட்டு திரும்புவதாக நினைத்திருக்கிறேன் அப்போது தங்களுக்கு தெரிவிக்க வேண்டியவை தெரிவிக்கிறேன் தாங்கள் உடம்பு விஷயத்தில் அதிக சாக்கிரதையும் சமுசார விஷயத்தில் அதிக வன்மையும் உடையவர்களாக இருங்கள் நமது செல்வராய முதலியாரவர்களுக்கும் இப்படியே தேக முதலியவற்றில் சாக்கிரதையும் சிவத்தியானத்தை விடாமையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டுகிறேன் அதையும் குறிக்க வேண்டும் பெரிய புராணிகர் விஷயத்தில் முன்பு நான் குறித்தபடி இன்னும் சில காலம் பிரயாசை எடுத்து நான் பின்னே அந்த பிரயாசையை மாற்றுகிறேன் சுந்தரம்மாள் அவர் புருஷனார் பெண்கள் முதலானவர்களுக்கும் நான் வருதலை குறிப்பிக்க வேண்டும் அன்றி சிரஞ்சீவி நமசிவாய பிள்ளை அவ்விடம் வந்திருக்கிறார் அவர்க்கும் தெரியப்படுத்துங்கள் வேலூர் வேலு முதலியார் முதலானவர்களுக்கும் கந்தசாமி முதலியார் முதலானவர்களுக்கும் சி நமசிவாய பிள்ளைக்கும் பதில் இன்னும் சில தினத்தில் தெரிவிக்கின்றதாக குறிக்க வேண்டும் அங்கனமே குறிக்க வேண்டும் எழுதுவதற்கு தருணமல்லாத மனத்தோடு இதை எழுதினேன் சிரஞ்சீவி சிரஞ்சீவி இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் ஆடி எட்டு இஃது சென்னப்பட்டணம் ராயல் ஓட்டல் ஸ்ரீ முதலியார் அவர்கள் மேல்விலாசம் பார்வையிட்டு ஏழு கணற்றுக்கு அடுத்த வீதியிலிருக்கும் இரத்தின முதலியார் அவர்களுக்கு சேர்ப்பிக்க வேண்டும் இதனுடன் தங்களுக்கும் ஒரு கடிதம் எழுதி தபாலில் போற்றிருக்கின்றோம் சுபம் சுபம்